அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உள்ளந்தோரும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே மனநலத்தின் அடிப்படையிலே நாம் இப்பொழுது சிந்திக்கத் தொடங்கியிருக்கிறோம் நேற்றைக்கு அன்பு என்கிற கருத்தை பற்றி ஓரளவு சிந்தித்திருக்கிறோம் அன்பை உடைமையாக வைத்திருக்க வேண்டும் என்று வள்ளுவர் அருளுகிறார் நாம் எல்லோரும் அன்பு என்பதை ஒரு உடைமையாக அறிவுபூர்வமாக அதை வளர்க்க வேண்டும் என்பதுதான் கருத்து அதை என்றென்றும் இழக்காமல் உடைமையாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் இவர்களிடத்தில் அறியாமையினால வெறுப்பை வளர்க்கக்கூடாது யாரையும் வெறுக்கக்கூடாது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரையும் நண்பர்களையும் வெறுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பழகணும் கடினமான விஷயம்தான் ஆனா இதை நாம நம்ம சூழ்நிலையை நம்ம வந்து அன்புனால அறிவுபூர்வமான அன்புனால மாற்ற முடியும் அதை புரிந்து கொண்டு வெறுப்பை வளர்க்காமல் அன்பினால உருவாகக்கூடிய மன அமைதி ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இவற்றையெல்லாம் நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்து நம்ம கிட்ட இல்லாட்டா கூட செயற்கையா அன்பை வளர்த்து பிறகு அதை இயற்கையான இயல்பாக மாற்றிக்கணும் ஆகவே வாழ்க்கையில் இந்த பண்பை வளர்க்கிற சிறந்த செயல்களில் கடமைகளில் இந்த அன்பை வளர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அறிவால அன்பும் அன்பால அறிவும் ரொம்ப சிறப்படைகிறது மிக சிறப்படைகிறது அன்பு வளர வளர அறிவும் வளரும் அறிவு மேலோங்க மேலோங்க அன்பும் வளரும் வளர வேண்டும் எல்லாருக்கும் இயல்பாகவே யாராவது நம்மளை நேசிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் நேசிக்க மாட்டார்களான்னா நம்ம இடத்துல அன்போட பேச வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அப்ப நம்ம பிறரிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்க்கிற போது நாமும் பிறரிடத்துல அன்பை வழங்கணும் நம்ம அன்பு வைக்கிறவங்க கிட்ட இருந்து நமக்கு துன்பம் வந்தாலும் கூட அன்பு செலுத்தலாம் பழகிறோமோ இல்லையோ மனசுல அவர்களை வெறுக்காம இருக்கிற ஒரு உயர்ந்த குணத்தை வளர்க்கணும் பற்றுங்கிறது அறியாமையினால ஏற்படுற உணர்ச்சி அன்புங்கிறது அறிவோட கூடிய ஒரு தெய்வீக உணர்ச்சி எல்லா உயிர்களிடத்திலையும் அன்பு செலுத்துறவன் பேரின்பமே வடிவான இறைவனையும் உணர்வான் அன்பே சிவம் அப்படின்னு திருமூலர் சொன்னார் எல்லா சரீரங்களிலையும் இருக்கக்கூடிய ஜீவராசிகள்கிட்ட அன்பை மனசில் செலுத்தினா கூட போறும் அன்பை வெளிப்படுத்துறவமோ இல்லையோ எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அன்போட அறிவுபூர்வமான அன்போட கருதணும் எல்லார்ட்டையும் நாம் அன்பை செலுத்தினா பேரின்பமே வடிவான பகவான கடவுளை நாம் நன்றாக உணர முடியும் அன்பும் சிவமும் இரண்டு அறிவிலார் அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார் அன்பே சிவமாவது யாவரும் அறிந்த அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமந்திரத்துல படிக்கிறோம் அந்த இடத்துல அன்புங்கிறதுக்கு அம்பிகை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அம்பிகை என்ன அன்பே வடிவான தாய் தானே ஆக அன்பே வடிவான அன்னையும் இன்பமே வடிவான இறைவனும் வேறல்ல அன்பே இன்பம் அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிலார்னா அன்பும் இன்பமும் வேறல்ல அப்படின்னு அர்த்தம் அன்பே இன்பமாவத யாரும் அறிவதில்லை அன்பே இன்பம் அப்படின்னு புரிந்து கொண்டால் அன்பு செலுத்துவதே இன்பமாக இருக்கிறது அன்பை பெருக்கி எனது ஆறு உயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமேனு தாய்மான் அவர் பாடியிருக்கிறார் ஆக அன்பை வளர்த்து இன்பத்தை அடையலாம் பிறகு அன்பே இன்பம் இன்பத்தினால் விளைவது அன்பு அன்பால் விளைவது இன்பம் அப்படியும் நம்ம சிந்திக்க முடியும் நாம தொடர்ந்து இந்த அன்புடைமை அதிகாரத்திலிருந்து கருத்துக்களை எல்லாம் சிந்தனை பண்ணுவோம் இத்தகைய அன்பை நாம் நன்றாக தியானம் செய்து சிந்தித்து அன்பை வளர்ப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவடிகள் துணை புரியட்டும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்துகொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் என்ற எண்ணிற்கு